ீகோ மானனோ தந்தே குஞ்சா ஸ்தூயத்தை நித்தம் விபுர்வேத பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சிமூகேந்திரம்யம் சூத்திருத்தம் முனீந்திரம் ீங்கஷத்திரேஷி கம்ச்சா நமாராமிந்திரயாண்டூன் சந்தமான மாதுச்சமே மேவிரவிணம் மேவே மம நமோ விதையத்திருப்போ வம்சிபோ மோ நமோ குருபியோவரோம காரணம் தமியோபி சூக்ம साक्षी आत्मा ிசியய்தே விசயீஷோ தேவ ஆமாக்காந்தோ நயமக்கீமர புச்சி தீமரஸ் தேமசு ஆமாத்தோசூப்பி ஹியசன்மயம ஆச்சாரியர் மோக்ஷத்துக்கு சாதனமான ஞானத்துக்கும் சாதனமான விசாரத்தை உபதேசம் பண்ணுகிறார் விசாரம் இத்தகையது என்று ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் நம்ம பார்க்குறோம் பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து பார்த்தோம் ஆத்ம அநாத்ம விவேகம் நான் எது உண்மையிலே நான் யார் நான் எதெல்லாம் இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்குறது நம்ம உடம்பு மனசு புத்தி ஆத்ம சைத்தன்யத்தை பகுத்தறியது தான் இங்கே நம்ம பண்ணுறது அதாவது அது மாத்திரமல்ல உடம்பு மனசனுடைய தர்மம் இது ஆத்மாவினுடைய தர்மம்னா ஸ்வரூபம் நேச்சர்னு அர்த்தம் இது இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்துருக்கோமே உணர்வாகிய எண்ணையும் உடலையும் உள்ளத்தையும் இணைத்து உடலும் உள்ளமும் நான் என்று நினைப்பது என்னே அறியாமை அப்படி சொல்லணும் என்னே அறியாமை உணர்வை மறந்து உடலையும் உள்ளத்தையுமே உணர்வாக கருதுவது என்னே அறியாமை அதைத்தான் வரிசையா பார்த்துன்னு வரும் பதினாறாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் ஆத்மா அத்வைத்தம் சூக்மம் ச அதாவது தூய இருப்பாக இருப்பது மாறாதது அறிபவனாகவும் சாட்சியாகவும் இருப்பது அதுவே நான் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிக்கலை ஆத்மானாத்ம விவேகம் வந்து இங்கே பதினேழாவது ஸ்லோகத்தில் தான் ஆரம்பிக்கிறது ஆத்மானாத்ம விவேக்கம் பதினேழாவது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது ஆத்மா வினிஷ்கலகா ஹேகா பதினாறாவது ஸ்லோகத்தில் எந்த உபாதான காரணம் எதுவோ அந்த உபாதான காரணம் நான் தான்னு சொல்லப்பட்டது ஆக இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமான நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஆத்மாதான் அது பிரம்மன்னு சொல்லி அந்த பிரம்மன் ஆத்மான்னு சொல்லியாச்சு இப்ப இந்த பதினேழாவது ஸ்லோகத்திலிருந்து நம்ம இருபத்தோராவது ஸ்லோகம் வரைக்கும் படித்ததுல லக்ஷணங்களெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் ஆத்மான்னு ஒரு போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் அனாத்மானு போட்டு பகுத்து அறிஞ்சு இதெல்லாத்தையும் மனசில் வாங்கி ஞாபகம் வச்சுக்கணும் அது புஸ்தகத்தில் இருக்கக்கூடாது மஸ்தகத்தில் இருக்கணும் மஸ்தகம்னா என்ன தலை நமக்குள்ள அந்த அபி இருக்கணும் நான் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஆத்மா வினிஷ்கலகா ஆத்மாவுக்கு கலை இல்லை ஒன்று உடலோ பல பலவாகவும் பல கலைகளை உடையதாகவும் இருக்கிறது ஆத்மாவோ கலைகள் அற்றது கலைகள் அற்றதுன்னா என்னர்த்தம் உறுப்புகள் அற்றது அவயவங்கள் ஒன்று உடல் மனமோ பலவாறாக பல்வேறு உறுப்புகளை உடையது இவை இரண்டையும் இணைத்து பார்ப்பது என்னே அறியாமை அதே மாதிரி ஆத்மா அனைத்தையும் ஆளுகிறது உள்ளே இருக்கிறது அனாத்மாவாகிய உடலும் மனமோ ஆத்மாவுக்கு புறம்பாக இருக்கிறது ஆளப்படுவதாக இருக்கிறது ஆத்மா அறிவுமயமாக இருக்கிறது பத்தொன்பதாம் ஸ்லோகம் ஆத்மா அறிவுமயமாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது உடலோ மாம்சமயமாகவும் தூய்மையற்றதாகவும் இருக்கிறது உள்ளத்தையும் போட்டுக்கணும் உள்ளமும் தூய்மையற்றதாக இருக்கிறது ஆத்மா அனைத்தையும் ஒளிர்விப்பதாக இருக்கிறது எதனுடனும் ஒளிர்விக்கப்படுகின்ற தன்னை இணைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது பற்றிருக்கிறது உடலோ இருளுடையதாகவும் பற்றுடையதாகவும் இருக்கிறது இருளாகவும் பற்றுடையதாகவும் இருக்கிறது கடைசியாக நாம் பார்த்தோம் இருபத்தோராது ஸ்லோகம் ஆத்மா நித்யகா நித்யாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் நித்யா சொன்னா கால காலத்திலும் இருப்பது காலத்தை கடந்தது காலத்தை அறிவது அப்புறம் அது மாத்திரம் இல்லை தூய இருப்பாக இருக்கிறது தூய இருப்பாக இருக்கிறது உடலோ காலத்திற்கு உட்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இந்த சொற்கள்ல்லாம் உங்களுக்கு அர்த்தத்தை சரியாக புரிய வைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்கு அது பண்ணணும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்னா என்னென்னா இது எல்லாத்தையும் ஆத்மான்னு சொல்கிறதெல்லாம் நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் உறுப்புகளற்றவன் நான் ஒருவனே இருக்கிறேன் என்னில் பல நான்கள் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன சொல்லணும் எல்லாம் ஒரு ஒரு நானும் நான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் உண்மையில இருப்பது ஒரு நான் தான் இதெல்லாம் நீங்க நிறைய திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்பதான் இது மனசுல பதியும் எல்லாத்தையும் நீக்கிட்டா ஆத்மா அசத் அசத்துன்னு நினைச்சிடக்கூடாது அதெல்லாம் பின்னால ஸ்லோகங்கள்லாம் வருகிறது இருப்பற்றது இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது மின்சாரம் இருக்கிறதுங்கிறது எப்படி தெரியும் மின்சாரம் இருக்கிறதா இல்லையா லைட்டை ஆஃப் பண்ணத்துக்கு பிறகும் மின்சாரம் இருக்குமா இருக்காதா விளக்கை அணைச்சதுக்கு பிறகும் மின்சாரம் இருக்கும் சுவிட்சை ஆன் பண்ணினா வெளிச்சம் பல்பு பிரகாஷம் ஆகும் ஆனாலும் அது விவகாரம் பண்ணாட்டாலும் அது இருக்குது விவகாரம் பண்ணினாலும் விவகாரம் பண்ணாட்டாலும் என்ன இருக்குது மின்சாரம் இருக்குது அது மாதிரி நான் வந்து விழிப்புலையும் கனவுலேயும் விவகாரம் பண்ணுறேன் அப்பவும் நான் இருக்கேன் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் ஒரு விவகாரமும் பண்ணுறது அப்பவும் நான் இருக்கேன் நான் அவ்வக்த சைத்தன்யம் அவ்வக்த சைத்தன்யம்னா என்ன அன்மேனிஃபெஸ்ட் கான்ஷியஸ்னஸ் வாங்க அன்மேனிஃபெஸ்ட் கான்ஷியஸ்னஸ் தோன்றாத உணர்வு ஞாபகம் வச்சுக்கணும் மின்சாரம் கண் தோன்றுமா மின்சாரம் வெளிச்சத்து மூலமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியுமா மின்சாரத்தை உணரணும்னா என்ன பண்ணணும் தெரியும்ல மின்சாரத்தை உணனு உணரணும்னா அதில் கை வைக்கணும் கை வச்சா தெரியும் உடனே மோட்சம் கிடைக்கும் ஆகையினால் இல்லை ஏதாவது இதெல்லாம் நீக்கிட்டால் என்னவோ இருக்குமோ இருக்குமோ இருக்காதான்னு நினைக்கக்கூடாது ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் விவகாரம் பண்ணாமல் இருக்கு கனவுலையும் விழிப்புலையும் மனம் விவகாரம் பண்ணுறது விவகாரம் பண்ணுறதையும் விவகாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன் அப்படிதான் அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ஆத்மனஸ்தத் பிரகாஷத்வம் ீப்ஷி ஆசுவனீப்வீப் இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் ஆத்மா பிரகாசகா அப்படின்னு ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொல்லப்பட்டது ஆத்மா அனைத்தையும் ஒளிர்விக்கிறது நான் அனைத்தையும் ஒளிர்விக்கிறேன் உடல் ஒளிர்விக்கப்படுகிறது உடலும் உள்ளமும் உணர்வாகிய ஒளியாகியால் ஒளிர்விக்கப்படுகிறது உள்ளத்தையும் இருள் சொன்ன உடலும் உள்ளமும் இருள் அது மாத்திரம் இல்ல சங்க பற்றுடையது அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துல பிரகாசத்தை மாத்திரம் எடுத்துக்கிறார் ஏன்னா எல்லாரும் இந்த ஆத்மா ஆத்ம ஜியோதி அப்படின்னு ஒரு வார்த்தை ஆத்ம ஜியோதி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த ஆத்மாவை வந்து ஜோதியா நினைச்சுக்கிண்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வந்து ஜோதியை பார்க்க முயற்சி பண்றாங்க கண்ணை மூடிக்கிட்டு பாக்குறது கண்ணை திறந்துட்டே சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த பாரு அங்க ஒரு ஜோதி உட்கார்ந்துருக்கு பாரு இது இப்ப இல்ல செல்போன்ல எல்லாம் இப்ப காட்டுறாங்க சத் சங்கத்தில எல்லாம் சத் சங்கத்தான் போட்டோ எடுத்தா அப்படியே டாட் டாட் டாட் டாட் டாட்டாக இருக்குது நிறைய நிறைய டாட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஒரு மகாத்மா என்கிட்ட காமிச்சார் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப வேர்ல்டு பாப்புலர் மகாத்மா அவர் எங்கிட்ட காமிச்சார் பாருங்கள் சத்சங்கத்தில் எவ்வளோ லைட்டு வருது பாருங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் ஒருத்தர் உள்ளங்கையில் அந்த மகாத்மாவோட அந்த மகாத்மாவோட அப்படியே உ வருது ஒரு உள்ளங்கையில் அந்த அந்த மகாத்மா அவரோட உருவம் அப்படியே கையில் அந்த அம்மா கையில் தெரியுது ஒரு அம்மா பக்த பா பக்தி மதி அந்த அம்மா வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அப்படின்னு பார்க்குறா கை கை உள்ளங்கையில் அந்த மகாத்மாவோடய ஃபார்ம் தெரியறது அதை அதை ஃபோட்டோ எடுத்து அந்த மகாத்மாவுக்கு அந்த அம்மா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த மகாத்மா அந்த ஃபோட்டோவை எங்கிட்ட காமிக்கிறார் நான் பார்த்தேன் உங்களுக்கு இது இந்த கிளாஸை நிறுத்திட்டு இந்த மாதிரிலாம் சொன்னால் பிடிக்கும் இப்போ நான் இந்த வகுப்பை நான் விட்டுட்டு நான் இதெல்லாம் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சொல்லுங்க சுவாமி இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கணும் போல இருக்கு ஆக சத்சங்கம் நடக்கிறப்போது அப்புறம் எல்லாம் இது அங்கங்கே இப்படி வட்டவட்டமாக வட்டவட்டமாக வெளிச்சமாக தெரியுது இவ்வளோ இருக்குமோ என்னவோ யாருக்கு தெரியும் வைப்ரேஷனுங்கிறாங்க என்னமோ இருக்கோ எதுக்கு எதை சொல்கிறோம்னா அப்போ வந்து நான் இப்போ நான் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே போது உங்களுக்கு ஏதோ ஒரு பக்தி ஸ்ரத்தையில் வந்து எனக்கு பின்னாடி ஏதோ லைட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைட்டு வருது திடீர்னு அந்த ஒன்றுமே இல்லை இல்லை திடீர்னு மகரஜோதி மாதிரி அப்படி வருது அப்புறம் முதல்ல மினுக்கு மினுக்குன்னு இருந்தது அப்புறம் நேராக பரிசாக ஆகிடுச்சு நேராக அப்படியே பெரிய ஏதாச்சும் அப்புறம் கடைசியில் இருக்கு எல்லாம் நானும் உலகமே அதில் கரைஞ்சி போயிடுது சில பேருக்கு என்னென்னா எடுத்த உடனே பெருசாக தெரியுது அப்புறம் சின்ன சின்னதாக கரைஞ்சி போயிடுது சின்னதாக தெரிய ஆரம்பித்து பெருசாக தெரியறது அப்புறம் பெருசாக தெரிஞ்சு சின்னதாக போகிறது கண்ணை மூடினா ஜோதி தெரிகிறது கண்ணை திறந்தா ஜோதி தெரிகிறது இப்படி ஆத்ம ஜோதின்னு சொல்லி இது மாதிரி ஒரு வெளிச்சம் விளக்கில் எரியிறதை பார்த்துருக்கோமா அடிக்கடி விளக்கில் எரியிறதை பார்த்துருக்கோம் ஹோமகுண்டத்தை பார்க்குறோம் கட்டடமே பற்றி எரியிறத பார்க்குறோம் இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால மனசில் வந்து அப்படியே ஓ இது ஒரு ஸ்பெஷல் ஜோதி போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் நம்ம மனசில் என்ன சம்ஸ்காரம் இருக்குது இந்த ஜோதி தான் சம்ஸ்காரம் இருக்குது இதுதான் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு இதை நீங்கள் சின்னதாக பார்க்கலாம் பெருசாக பார்க்கலாம் உங்கள் கற்பனை திறத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் உங்கள் மனசில் வந்து எப்படிலாம் கற்பனை பண்ண முடியுமோ அப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சொல்லுவோம் நான் கற்பனையே பண்ணாமல் தான் வந்ததும்போம் அது நம்மளறியாமல் மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓடின்னு இருக்கும் நமக்கு தெரியாது ஆக இப்படி வெளிச்சத்தை நினச்சிக்க போகிறோம் சொல்லி இந்த ஸ்லோகம் அது இந்த வெளிச்சம் மாதிரி வெளிச்சம் இல்லை அது எல்லாவற்றையும் விளக்கிறது அது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது இப்போ காதை கா ஒலியை விளக்குவது சொல்கிறோன்னு வச்சோம்ல ஒலி ஒலியை விளக்குவது காது ஒலி தானே இந்த காதில் இருக்கக்கூடிய இந்திரியமானது காதில் இருக்கிற அரியரை கேட்குற சக்தி இருக்கு அந்த சக்தி என்ன பண்ணுறது அது ஒலியை நமக்கு உணர்த்துகிறது ஒலியை உணர்த்து அதை கண்ணால் பார்க்க முடியுமா காதில் கேட்குற சக்தியை கண்ணால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது இது ஒரு ஜோதி இந்திரியங்கள்லாம் ஜோதி போன்றது கண்ணுல பார்க்கற சக்தி இருக்கு பார்க்குற சக்தி கண்ணில் பார்க்கற சக்தியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க பார்க்குற சக்தியை பார்க்க முடியாது பார்க்குற சக்தி இருக்குங்கிறது பார்க்கப்படுற பொருளை வச்சு தெரியறது இந்த கண்ணுக்கு இந்த சக்தி இருக்கு இது கலர் இது ஆரஞ்சு கலர் இது வெள்ளக்கலர் அப்படின்னு எல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு ஆனால் அந்த சக்தியை நம்ம பார்க்க முடியாது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அது பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய பொருளை வச்சு பார்க்குற சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது பார்க்கப்படும் பொருளை வைத்து அந்த பார்க்கிற நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு நிறங்களையெல்லாம் வேற வேறையா காட்டுற நிறங்களையெல்லாம் நிறங்களின் வேறுபாட்டை காட்டும் ஆற்றல் நம்முடைய இந்திரியங்களுக்கு இருக்கிறது இந்த கண்ணுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஸ்மெல் அதே மாதிரி ருச்சி எல்லாமே வந்து பிரகாசகம் தான் அதனால என்னது ரசப்பிரகாசகா ஜிஹ்வா நாக்கு ரசேந்திரியம் சுவையை ஒளிர்விப்பது நாக்கு என்கிற கருவி இந்திரியம் ஜிஹ்வா ரசேந்திரியம் நிரத்தை அறிவிக்கும் கருவி ஒளிர்விக்கும் கருவி கண் இப்படி போட்டுக்கோங்க ஆஹ் இந்திரியங்கள்லாம் இந்திய இந்திரியங்கள்லாம் ஜோதியாக சொல்லப்பட்டிருக்கு இந்திரியங்கள்லாம் ஜோதி மனோஜோதிகி மனசு ஒரு ஏன்னா மனசுதான் இந்திரியங்களை ஒளிர்விக்கிறது அதாவது இந்திரியங்கள் உலக பொருள்களை ஒளிர்விக்கின்றன இந்திரியங்களை மனம் ஒளிர்விக்கிறது புரிய மனம் பிரகாசப்படுத்துகிறது விளக்குகிறது அர்த்தம் பிரகாசப்படுத்த விளக்குகிறது ஒளிர்விக்கிறது அப்புறம் மனதையும் புத்தியையும் நான் ஒளிர்விக்கிறேன் இதுக்கு பேரே சாஸ்திரத்தில் ஸ்வயம் ஜியோதி ஜியோதி ஆத்மா வந்து தன்னைத்தானே பிரகாசப்படுத்துகிறது மற்றவைகளையும் பிரகாசப்படுத்துகிறது தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக் கொண்டு மற்றவைகளையும் பிரகாசப்படுத்துகிறது இது வந்து மற்ற வெளிச்சம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னா இந்த வெளிச்சம் என்ன பண்ணும் இந்த இடத்துலதான் பிரகாசப்படுத்தும் இன்னொரு இடத்துல பிரகாசப்படுத்துமோ வெளிச்சத்துக்கு அளவு லிமிடேஷன் இருக்கா இல்லையா இந்த எவ்வளோ பெரிய நீங்கள் பல்பு வச்சுருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் சூரியன் எடுத்துக்கோங்க சூரியனால் பிரகாசப்படுத்த முடியாத ஒரு பொருள் இருக்குது எதுன்னா இருள் இருளை ஒளிர்விக்க சூரியனால் முடியுமா இருளை டார்க்னஸ்ஸை இல்யூமின் பண்ண சூரியனால் முடியுமா எங்கே சூரியனை இல்யூமின் பண்ணுறதோ அங்கே டார்க்னஸ் இருக்காது ஆக இருளை சூரியன் பிரகாசப்படுத்த முடியாதுக்கு பேரு ஜடப்பிரகாசம் ஆத்மா என்ன பேருகாசம் ஆத்மாவை சித் பிரகாசம் சொல்லுவோம் இதெல்லாம் ஜடப்பிரகாசம் இந்த ஜடப்பிரகாச வஸ்து பரிச்சின்னம் அது லிமிட்டட் இது வரையறைக்கு உட்பட்டது நீங்கள் கற்பனை பண்ணுற ஜோதி இருக்கே வெளியில் வெளியில் கற்பனை வெளியில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சா அது ஹலூசினேஷனுங்கிறான் ஹலூசினேஷன்னால் என்ன அது ஒரு வியாதி வெளியில் ஏதோ வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான்னு வச்சோங்களேன் எனக்கு தெரியுது சாமிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே ரெண்டு பக்கம் நெருப்பு எரியுது உங்களுக்கு தெரியுதா கண்ணுக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறான்னு அந்த ஆளுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் அவரை கூண்டு போய் டாக்டர் தான் காட்டணும் இப்படி இப்படி இதாக ஜோதி எறிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நீ உங்களுக்கெல்லாம் தெரியல விளக்கே வைக்கலைங்க ஒன்றுமே ஜோதி எறிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு சொல்கிறாருன்னு வச்சு கூடேன் அது அதுக்கு வந்து புறத்தில் பார்க்கறதுக்கு பேர் ஆலோசினேஷன் மனசுக்குள்ளேயே ஒன்றவோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் நான் ஒரு ஜோதி வந்தது மெதுவாக கிளம்பிச்சு அப்படியே புருவ போச்சு தலைக்கு போச்சு வந்தது சுற்றித்து அதெல்லாம் வந்து அப்படி தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் இப்போ நம்ம சொல்கிறது எப்படி இருக்குது இருளையும் ஒளிர்விக்கிறத ஒளி எதுன்னு கேட்டால் இருளை நான் அறிகிறேன் இருளை நான் அறிகிறேன் ஒளியையும் நான் அறிகிறேன் அதனால தான் அதை ஒளிக்கு ஒளின்னு சொல்கிறது ஜோதிஷாம் ஜோதிஷி பிரகாஷாத்மிகையா சக்தியாக பிரகாஷானாம் பிரகாஷகா பிரகாசயத்தி யோ விஸ்வம் சோயமாத்மா பிரகாஷதாம் ஆகா அந்த கருத்தை சொல்கிற இங்கே வந்து பிரகாசம்னா லைட்டுன்னு நினச்சக்கூடாது வெளிச்சம் நினச்சக்கூடாது வெளிச்சம்னா இந்த வெளிச்சம் நம்ம நேற்றுக்கே அதெல்லாம் சொல்லிட்டேன் வெளிச்சம்னா இந்த வெளிச்சம் வேறு இது ஜட பிர பிரகாசம் இது என்னதுன்னா உணர்வே ஒளி உணர்வொளி உணர்வொளி நிறைவாய் நிற்கும்னு கைவல்யனவன் இதை சொல்லும் ஆக உணர்வளி உணர்வே ஒளி உணர்வொலி ஞான தீபம் அப்படின்பாங்க ஞான தீபம்னா என்ன அர்த்தம் ஞானமாகிய தீபம்னு அறுதம் இல்லை ஞானமே தீபம் ஞான தீபம் ஞானாக்னி ஞான நெருப்பு ஞானமே நெருப்பு ஞான நெருப்பு ஞானக்கண்ணு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் கண்ணு இங்கே நிஜமாகவே தொலை போட்டுக்கிறாங்க அப்படி புத்திசத்தில் இருக்குங்கிறாங்க சில பேர் அது வந்து ஓட்டையே போட்டுக்கிறாங்கண்ணா அதுக்குன்னு இதெல்லாம் வச்சு இந்த மூணாவது கண்ணு திறக்கணும் ஞானக்கண்ணு ஞானமே கண்ணு ஞானக்கண்ணு கண்ணுடையர் என்பவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் திருக்குறள் ஆகையினால இது ஏதோ ஜோதினெல்லாம் நினைச்சக்கூடாது பிரகாசம் ஆத் தத்து ஆத்மனகா தத்து பிரகாசத்துவம் ஆத்மாவினுடைய அந்த பிரகாசமாக பிரகாசத்தன்மையானது பதார்த்த அவபாசனம் எத்து பதார்த்தனம் தத்து ஆத்மன பிரகாசம் ந அக்னியாதி தீப்தி தீப்திவத் தீப்தி எத்து பதார்த்த அவபாசனம் எது பதார்த்த அவபாசனம்னா என்ன பதார்த்தம்னா பொருள்கள் பதார்த்தம் பதம்னால் சொல்லு அர்த்தம்னா பொருள் பதார்த்தம்னா சொற்பொருள்னு அர்த்தம் பதார்த்தம்னா ஜிலேபி இல்லை பதார்த்தம்னா என்ன பதார்த்தம் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வீட்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வடை பாயசம் அந்த அதுங்க பதார்த்தம்னு சொல்கிறோம் உணவுப் பொருளையும் நாம் வீட்டில எல்லாம் பதார்த்தம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம் அந்த பதார்த்தம் இல்லை பதம் என்றால் சொல் அர்த்தம் என்றால் பொரு பதார்த்தம் என்றால் சொற்பொருள் இங்க பதார்த்தம்னா பொருள் வஸ்துக்கள் எல்லாம் எது பதார்த்த அவபாசனம் பொருள்களை அவபாசனம்னா ஒளிர்விப்பது பிரகாசப்படுத்துவது ஆத்மனஹா தத்து பிரகாசத்துவம் ஆத்மாவினுடைய அந்த பிரகாசமானது இங்க விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் இழுத்து சொல்கிறேன் விஷயம் என்னன்னு கேட்டால் இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் ஒளி உணர் ஒளி இருளையும் ஒளியையும் இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் ஒளி உணர்வொளி இருளை எதனால் அறியறோம் இருளை எதுனாலும் அறியறோம்னா நமக்கு கண்ணு தெரியணும்னா லைட்டு வேணும் இருளாக இருக்குது எல்லாமே ஒன்றும் கண்ணு திறந்திருந்தாலும் இருளாக இருக்கு அப்படின்னா அந்த இருளை அறியறோம் எதுனால அறியறதுன்னா ஆத்மஜோதி ஆத்மஜோதினா திரும்பவும் புரிஞ்சுக்காயிங்க திரும்பவும் அப்படியே தப்பாக அர்த்தம் பண்ணிடக்கூடாது நான் ரொம்ப நேரம் சொல்லி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்படிலாம் நினச்சிக்க கூடாது ஜோதி அப்படி கற்பனை எல்லாம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது என்ன சொல்றார் ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறார் அக்னியாதி தீப்திவத்து ந அக்னி முதலானவைகள் ராத்திரியில் பகலில் சூரியன் வெளி வெளிச்சம் இருக்குது ராத்திரியில் சந்திரன் இருக்குது அமாவாசையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு தீபத்தை தான் வச்சுண்டு பிரகாசத்தை பார்க்கணும் வஸ்துவை பார்க்க முடியும் ஒரு பொருளை பார்க்கணும்னா தீ விளக்கு வேணும் அந்த இங்கே என்ன சொல்கிறார் அக்னின்னா என்ன அர்த்தம் நெருப்பு விளக்கு அக்னியாதி தீப்திவத்து தீப்திகி அக்னி முதலான அக்னி டியூப்லைட்டு எல்லாம் போட்டுங்க ஆதினு போட்டதுனால வெளிச்சத்தை தரக்கூடிய கருவிகள் அக்னியாதி அக்னியாதின்னா அக்னி முதலான நெருப்பு முதலான தீப்திவது அது பிரகாசப்படுத்துவதை போல ந தீப்திகி அப்படி பிரகாசப்படுத்துறது இல்லை விளக்கு எப்படி பொருள்களை விளக்குகிறதோ விளக்கு முதலானவைகள் விளக்குன்னா என்ன சின்ன விளக்கு பெரிய விளக்கு நெருப்பு விளக்கு முதலானவைகள் எப்படி பொருள்களை விளக்குகிறதோ இங்க நெருப்புன்னு போட்டிருக்கார் நெருப்பு முதலானவைகள் எப்படி பொருளை விளக்குகிறதோ அப்படி அல்ல அப்படி அல்ல அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஏனென்றால் எதா நிஷி ஆந்தியம் பவதி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எத்தா ஏனென்றால் இருளில் நாம் குருடர்களாகிவிடுவோம் இருளில் நாம் பார்வையற்றவர்களாகிவிடுவோம் இருளில் நமக்கு பார்வை இருக்கிறது இருளை நாம் அறிகிறோம் ஆகவே இருளில் நாம் பார்வையற்றவர்களாக ஆவதில்லை இருளையும் ஒளிர்விக்கிறது இருளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆகையினால இதை வந்து இந்த பிரகாசம் மாதிரி நினைக்க கூடாது இந்த ஜோதி மாதிரிலாம் நினச்சிக்க கூடாது ஏன்னா நம்ம விளக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழக்கமானதுனால இந்த ஜோதி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தம் பண்ணிக்க கூடாது ஆக உணர்வு சைத்தன்யம் அது ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சுக்கத்தான் முடியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அது நான் தான் நான் தான் அந்த உணர்வாக இருக்கிறேன் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ஆகையல உணர்வாக இருக்கிறோம் ஆத்மனா தற்பிரகாசத்துவம் எத் பதார்த்தாவபாசனம் நா அக்னியாதி தீப்திவத் தீப்திகி அக்னியைப் போல பிரகாசப்படுத்துறதில்லை ஏனென்றால் அக்னியைப் போல என்று அர்த்தம் பண்ணி கொண்டால் இருளில் அக்னியைப் போல இல்லாததுனால இல்லாததுனால இருளை நமக்கு நமக்கு பார்வையற்றவர்களாக ஆகிவிடுவோம் ஆந்தியம் பவதி இருளையும் நமக்கு பிரகாசப்படுத்த முடிகிறது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் இருளையும் நான் அறிகிறேன் ஒளியையும் நான் அறிகிறேன் ஆக இருளை இருளையும் நான் ஒளிர்விக்கிறேன் ஒளியையும் நான் ஒளிர்விக்கிறேன் ஒளியையும் இருளையும் ஒளிர்விக்கின்ற நான் உணர்வொளியாக இருக்கிறேன் உணர்வொழியாக இருக்கிறேன் உணர்வாகிய ஒளியாக இருக்கிறேன் அந்த ஒளி வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பிரகாசமாக நினச்சிக்கக்கூடாது அதனால தான் அந்த வார்த்தை போட்டோம் இது வந்து ஜடப்பிரகாசம் ிதி அப்படிய அடுத்தோனா दे सर्वदा देहो हमित्ययम् जनः யூர் ிஷத்தோஜன மமாயா सर्वदा இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டால் ஜனங்கள்லாம் படுற கஷ்டம் என்ன சொல்றது வார்த்தையில் சொல்ல முடியல அறியாமையினுடைய ஆழத்தை சொல்றார் அஹோ அஹோன்னா என்ன அர்த்தம் ஐயோ ஆச்சரியம் அஹோன்னா ரெண்டு அர்த்தம் ஐ அயஹோன்னு ஆச்சரியம்னு சொல்லலாம் பரிதாபம் பரிதாபம் தன்னை அறியாமல் வாழ்கிறானே தான் யாருங்கிறத தெரியாமல் வாழ்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது அதுக்காக வேண்டி அனுதாபப்படுறது இந்த தாபங்கிறது ஒரு சொல் தாபம்னா துக்கம் அனுதாபம்னா என்னர்த்தம் எம்பத்திங்கிறாங்க பாருங்கள் இங்கிலீஷில் அதாவது நீ உங்களுடைய துக்கம் வந்ததுன்னா அந்த துக்கம் என்னுடைய துக்கமாகவே நினச்சி பண்ணினா அதுக்கு பேர் அனுதாபம் அனு தபதி இணுதாபகம் ஒருத்தன் துக்கப்படுறான் அவன் துக்கப்படுறத பார்த்து நமக்கு என்ன பண்ணுறது அவனோட துக்கம் நமக்கும் துக்கமாக இருக்குது அனுதாபம் துக்கம் அனு தபதி இத்தி அனுதாபகா பஷ்டாத்தாபம்னு ஒன்று இருக்குது பஷ்டாத்தாபம்னா என்ன அர்த்தம்னா முதல்ல சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் பின்னால் என்ன சொல்கிறான் ஐயோ நான் அப்படிலாம் நிறைய மிஸ் பண்ணிவிட்டேன் வாழ்க்கையில் எல்லாம் வீணாக போய் பண்ணிவிட்டேன் விவரம் இல்லாமல் பண்ணிட்டேன் தெரிஞ்சுது இருந்தும் கூட முட்டாள்தனமாக நடந்துவிட்டேன் அப்படின்னு அப்புறம் வருத்தப்படுறாங்க பாருங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் பின்னால் வருத்தப்படுறதுக்கு பேர் பஷாத்து தபி தி பஷாத்தாபம் பிறகு வருத்தப்படுறது தப்பு பண்ணுற போது வருத்தப்பட மாட்டான் தப்பு பண்ணின பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பேர் பஷ்ச்சாத்தாபம் அதுக்கு பேர் பரிதாபம்ங்கிறது ஒன்று இருக்குது அனுதாபம் இல்லை சம்ஸ்கிருத பதங்கள் அது நிறைய பேர் தெரியணும் அனுதாபம் பரிதாபம் பஷாத்தாபம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா இல்லையா நிறைய பேர் அர்த்தம் தெரியுமான்னா தெரியாது ஏதோ கான்டெக்டில் எப்படியோ சொல்லுவோம் இந்த அட்டகாசம்னு ஒரு வார்த்தை அட்டகாசம்ங்கிறத சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அப்படின்னு அட்டகாசம்னா சிரிக்கிறது சாருஹாசன் கமலஹாசன்லாம் போடுறாங்க இல்லையா பேர் ஹாசஹான்னா சிரிக்கிறது அட்டஹாசம்னு சொன்னால் ரொம்ப ஹஹாஹான்னு சிரிக்கிறாங்க பாருங்க அந்த சிரிப்புக்கு பேர் அட்டஹாசம்னு பேர் ரொம்ப வேகமாக ஆஹா ஹாஹான்னு ரொம்ப பெருஷாக சிரிக்கிறதுக்கு பேர் அட்டகாசம்னு பேர் ஆனால் அட்டஹாசமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் நல்லா இருக்குங்கிறத வந்து ரொம்ப மனதை கவர்ற மாதிரி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அட்டஹாசமாக இருக்குது இப்படின்னு சொல்லி விடுறது அட்டகாசங்கிறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால ஹாசம்ங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்கிறது அட்டஹாசங்கிறது அது மாதிரி இங்கேயும் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா அனுதாபம் பரிதாபம் பஷா பரிதாபம்னு சொன்னால் சுற்றி வர எல்லாரும் என்னை சுற்றி அத்தனை பேரும் எனக்காக கவலைப்படுறாங்க அதுக்கு பேர் பரிதாபம் யாராவது ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா சுற்றி எல்லாம் நின்னுக்குறாம் பாருங்க நின்று என்ன பண்ணுறது ஓன் அழகிறது சுற்றி சுற்றி தானே அழுவாங்க வீட்டில் எல்லாம் போட்டுண்டு அதனால் எல்லாருமா சுற்றி அழுகிற அது பேர் பரிதாபம் பரிதஹா தபத்தி தி அது மாதிரி சொல்றார்னா இந்த மூடன் மூடன்னா என்ன அர்த்தம் சிந்திக்காதவன் சிந்திக்கிறது இல்லை சரியா முறையா சிந்திக்க மாட்டேங்கிறான் அயம் மூடஹா மூடஹா அயம் மூடஹா ஜனஹா அயம் மூடஹா ஜனஹ இந்த முட்டாள் மனிதன் அதாவது அறிவை பயன்படுத்தாத மனிதன் தன்னை பற்றி தான் யார் என்கின்ற அறிவை பயன்படுத்தாத மனிதன் நம்ம கலாச்சாரப்படி சின்ன குழந்தையாக இருக்கிற போதே இந்த தத்துவம் எல்லாம் சொல்ல தத்துவம்னா என்ன முக்கியமாக உடம்பு வேற உயிர் வேறுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உயிரும் உணர்வுங்கிறத பற்றிலாம் அப்புறம் தான் பேசுவோம் முதல்ல இதை சொல்லிக் கொடுத்து தர்மத்தை சொல்லிக் கொடுப்போம் ஆனால் அந்த பா அந்த பாடமே இப்போ நம்ம பாடத்தில் நம்ம தேசத்துலேருந்து கிடையாது நம்ம கல்ச்சர்லேயும் அதெல்லாம் இருந்தது அதையும் சொல்லித்தரத்துக்கு ஆள் கிடையாது அதனால் இப்போ என்னென்னா எல்லாம் வெளிநாட்டில் அவங்க அவங்க பண்ணுற பின்னாடி அவங்க அவங்க தேகாத்ம புத்தி இருக்கிற மாதிரி நம்மளும் பண்ணிட்டுருக்கோம் எல்லா மதங்கள்லையும் இந்த உயிர் வேறே உடல் வேறுங்கிற கருத்து இருந்தாலும் ஆழமாக நம்ம சாஸ்திரங்களில் அது பேசுகிறோம் இங்கே என்ன சொல்கிறார் அயம் மூடா ஜன இந்த முட்டாள் மனிதன் அகம் தேகா இவா நான் உடம்பு என்று தரித்துக்கொண்டு உடம்பு என்று கருதிக்கொண்டு திரு திருத்வான்னு சொன்னால் தரித்துக்கொண்டு அணிந்து கொண்டுன்னு அர்த்தம் இது உடையவனாகனு அர்த்தம் உடையவனாக திஷ்டி நிற்கிறான் இந்த மனிதன் தன்னை உடலாக கருதி கொண்டு இருக்கிறான் சிம்பிளாக இந்த அறிவை பயன்படுத்தாத இந்த மனிதன் தன்னை உடலாக கருதி கொண்டு அஹோ என்ன பரிதாபம் பாருங்க இந்த வார்த்தை அப்படிதான் போடணும் தமிழில் ஏதோ இரக்கத்திற்குரியது நம்ம கஷ்டமாக இருக்கு அவன் தன்னைத்தானே தெரிஞ்சிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி இறக்கப்படுறார் அஹோ அப்புறம் இன்னொன்று ஆச்சரியமார்த்தமும் கொண்டு வரலாம் அடுத்த லைனில் பார்த்தா தெரியும் முதல் லைனில் என்ன சொல்லியிருக்கு அயம் மூடா ஜனா அகம் தேகம் இத்தீ திருத்வா திஷ்டதி அஹோ ஸ்லோகத்தை நீங்கள் நல்லா கவனித்து படிக்கணும்னா எங்கெங்கே சொல்கிறேங்கிறத கவனிக்கணும் நான் ரீ அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் தேகஹா அகம் இத்தின்னு இருக்குது அயம்னு இருக்கு அப்புறம் தேக அஹம் அயம்னு இருக்கு அதை பிரிக்கிறோம் அயம் மூட ஜனம் திரு அஹோ அடுத்தல என்ன என்ன சொல்றது பாருங்க இதெல்லாம் படிச்சு முழுக்க படித்தா அது பூர்ணமாகும் மம அயமி அயம் மம இப்ப சர்வதாணம் எப்பொழுதும் விவகாரம் பண்ணுற போதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த உடம்புங்கிறான் என்னுடைய உடம்புங்கிறான் இந்த உடம்புங்கிற போதும் என்னுடைய உடம்புங்கிற இந்த குடத்தை பா கடத் திருஷ்டேவ சர்வதான் கடத் திருஷ்டா இவ போட்டு பார்ப்பவன் போல குடத்தை பார்ப்பவன் போல தான் இதை பார்த்துட்டு இருக்கான் நாமளே விவகாரம் பண்ணுறபோது என்ன பண்ணுறோம் சில சமயம் நம்ம வந்து எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறோம் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற போது உடம்பு வேறு நான் வேறையா இல்லையா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற போது உடம்பு வேறு நான் வேறு தான் அப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன் நான் போகிறேன் நான் வரேன் அப்படின்லாம் நான் வந்தேன் போனேன்னு நான்னு சொல்கிறோம் சிறசமயம் இந்த உடம்பை நான்னு சொல்கிறோம் சிறசமயம் இந்த உடம்பை இதுன்னு சொல்கிறோம் சொல்கிறோம் இல்லை இந்த உடம்பு என்னுடைய உடம்பு சரியில்லை என்னுடைய உடம்பு நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம் நான் சரியில்லைன்னு சொன்னால் அர்த்தம் வேறே ஆகிடும் ஆக என்னால் நான் சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை இங்கிலீஷில் வேணால் சொல்லுவோம் ஐ ஆம் நாட் வெல்ன்னு தமிழில் பழக்கத்தில் நம்ம தேசத்து பாஷையில் எனக்கு என்னுடைய உடம்பு சரியில்லை எனக்குன்னு தான் தவிர இந்த உடம்பை நாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தான் சொல்லுவோம் சில சமயம் நான் சொல்கிறோம் சில சமயம் என்னதுங்கிறோம் எது கரெக்ட் நான்கிறது சரியா என்னுடைய இதுங்கிறது சரியானா என்னுடைய இதுங்கிறதான் சரி நீங்கள் இதுக்கப்புறம் மாற்றிக்க வேண்டாம் இந்த உடம்பு இப்போ வகுப்புக்கு வந்திருக்கு இந்த உடம்பு இது வந்து இந்த இந்த காது கேட்குது இந்த மனசை சிந்திக்குது அப்படின்னு பக்கத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சால் போகிறோம் இந்த உடம்பு இப்போ அங்கே போயிட்டு அந்த உடம்பு எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்க வேண்டாம் அந்த அந்த ஆளுக்கு பேர் இருந்ததுன்னா ராமனோ கிருஷ்ணனோ அந்த பேரை சொல்லி ராமன் எங்கே வந்தாரா போனாரான்னு ராமனோட உடம்பு எங்கே இருக்குது கிருஷ்ணனோட உடம்பு எங்கே இருக்குன்னெலாம் கேட்க வேண்டாம் அப்படி சொன்னாலும் தப்பெல்லாம் வரும் நிறைய அஹ அயம் மம அயம் மமன்னா என்ன அர்த்தம் மம என்றால் என்னுடைய மயம் மம இத்தியப்பி ஜாத்வா என்று அறிந்து என்று அறிந்து கொண்டு இத்தியப்பி ஜாத்வா அயமித்தி மமயித்தி அப்பி ஞாத்வா ஞாத்வா அப்பின்னு போட்டுக்கலாம் ஞாத்வா அப்பி ஞாத்வா அப்பி அகம் தேகஹான்னு நினைக்கிறானான் ஃபர்ஸ்ட் லைனோட கனெக்ட் பண்ணணும் ரெண்டாவது வரி எப்படி இது பண்ணணும் என்னுடையது இது என்று அறிந்தும் கூட பிறகு நான் உடம்பு என்று நினைக்கிறானே என்ன மடமை என்ன மூடத்தனம் ஆகையினால் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னென்னா சரீரம் ஆத்மாவுக்கு வேறானது உடலும் உள்ளமும் உணர்வுக்கு வேறானது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த உடம்போடு நம்மளை நம்ம சொன்ன ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் பாடி ஐ ஹம் நாட் பாடி நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் நான் உடல் அல்ல அந்த அறிவோடு இருக்கணும் அதை தான் சொல்கிறார் இவ்வளவு தெ தெரிஞ்சும் கூட இப்படி இருக்கானே இப்படி சொல்லி கூட இப்படி இருக்காங்க நல்லா யோசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் நல்லா ஆழமாக சிந்திச்சு பார்த்தா இந்த உண்மை தெரியும் தன்னையே தான் பகுத்தறியணும் ஆத்மானாத்மா விவேகம் பண்ணணும் ஆக இது ஒரு கீதையில் பகவான் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறாங்கிறார் தெரிஞ்சதையே தெரியாத மாதிரி இருக்கு இப்போ நம்ம வந்து வே வேதாந்தம் படித்து ஏதாவது புதுசாக சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டோமான்னு யாரை பற்றி படிக்கிறோம் வகுப்பில் யாரை பற்றி படிக்கிறோம் என்னை பற்றி படிக்கிறேன் நான் தெரிஞ்சவனா தெரியாதவனா நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன்தான் அப்படின்னா என்னத்துக்கு ஒன்று தெரிஞ்சவனே எனக்கு படிக்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சவனாக இருந்தால் நான் திண்டாடினு இருக்கேன்னு நான் எதுனால திண்டாடுறேன் எதுனால கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியலையே என்ன பண்ணினால் இந்த கஷ்டத்துலேருந்து நான் விடுபட முடியும் அப்படின்னா கஷ்டம் உனக்கு இல்லை கஷ்டத்தை நீ பிடிச்சுன்னு இருக்க கஷ்டம் உனக்கு கிடையாது நீ கஷ்டத்தையும் அனுபவிக்கிற சுகத்தையும் அனுபவிக்கிற அனுபவிக்கிற நீ அவைகளுக்கு வேறானவன் அவைகள் வந்து போகின்றன சுகம் ஆகச்சதி கச்சதி துக்கம் ஆகச்சதி கச்சதி நீ ஆகச்சதையும் இல்லை நீ எப்போ இருக்கிறாய் இன்பம் வருகிறது இன்பம் போகிறது துன்பம் வருகிறது துன்பம் போகிறது இன்பத் துன்பங்களுக்கு நான் சாட்சி இன்பத் துன்பங்கள் எனக்கு கிடையாது இது தெரிஞ்ச பிறகும் இன்பத் துன்பங்களால நான் பாதிக்கப்படுறேன் நீ சொன்னியானா அப்ப என்ன சொல்றது மூடஹா நீ திரும்ப திரும்ப படிச்ச முட்டாளா படிக்காத முட்டாளா ஆகையினால இந்த அறிவை நன்றாக புரிந்துகொள் பயன்பெற்று இந்த அறிவை நன்றாகப் பெற்று பயனடைவாய்த்தம் இது ஒரு பொதுவான கருத்து தேகோகம் இத்தையும் மூடம் திருவா திருத்தன இப்படி படிக்கணும் ஆக்சுவலாக அய மூட ஜன மம அயம் இப்படி மம தேக அய்தே இப்படி ஜாட் தஷ்ட இவ ஜா திரும சொ சொல அய மூட ஜனா டட்டதிரஷ்டா இவ மமா்கே திதி அஹோ என்ன புரிஞ்சது திரும்பவும் சொறே அயம் மூட ஜன ஒன்று மூட ரெண்டு ஜன மூணு மூணு டடதிரஷ்டா இவ நாலு சர்வதா அஞ்சு ஞாத்வா அபி யமிாத்து ஏழு அப்பல ஒன்பது பத்து இ पद धृत् पन्षति 13, अहो 14, पदना होटीन तरीप अयू जन सर्वदा घटद्रष्ट சர்வதா மம அயம் இத்தியப்பி இந்த மம அயம்னு போட்டுக்கலையா அதில் நீங்கள் ப்ராக்கெட்டில் தேகா போட்டுக்கணும் மம தேகா அயந்தேகா இவா அப்ப அஹம் தேகா இவா திஷ்டி அப்படிலாம் தெரிஞ்சும் கூட நான் அந்த சில சமயம் வந்து என்னுடைய உடம்புங்கிறான் சில சமயம் இந்த உடம்புங்கிறான் அப்புறம் நான் உடம்புங்கிறான் இது எதிர்கரெக்டு நான் உடல் என்னுடைய உடல் இந்த உடல் இந்த உடல் நான் உடல் என்னுடைய உடல் இந்த மூணில் எது கரெக்டுன்னா இந்த என்னுடையங்கிறது தான் சரி நான் உடலுங்கிறது சரி அல்ல என்பதுதான் சாரம் அதனால் இது எப்போவுமே நான் உடல்கிற எண்ணம் உனக்கு வர வேண்டாம் நான் உடம்புங்கிற அந்த புத்தியை விடு அப்படிங்கிறதான் கருத்து அடுத்த ஸ்லோகம் नाहं சச்சிதனந்தலட்சேப்புதை சம்த सच्चिदानंदोह्यूपत्लोक श्लोकमीन ज्ञान मे बुध बुधमित उच्य ால் ஞானென்று சொல்லப்படுகிறது புதைஹி புதைஹின அறிஞர்களால் அறிஞர்களால் ஞானமிதி அறிவென்று உச்சத்தை சொல்லப்படுகிறது அறிஞர்களால் ஞானம் என்று சொல்லப்படுகிறது அறிவென்றும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அறிஞர்களால் அறிவென்று சொல்லப்படுகிறது என்ன அறிவு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விற்பிஞானம் நமக்கு வேணும் இதுக்கு பேர் விற்பிஞானம் இப்போ நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஒரு அறிவு ஏற்படுறது இல்லையா அந்த அறிவு என்ன அறிவு என்ன அறிவுன்னா நான் உணர்வாக இருக்கிறேன் என்கின்ற அறிவு நமக்கு ஏற்படுறது நான் உடலாக இல்லை உள்ளமாக இல்லை நான் உணர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அறிவு ஏற்படுகிறது உணர்வு நான் உணர்வு வரையறைக்கு உட்படாதது உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வு வரையறைக்கு உட்படாது ஆகவே நான் வரையறைக்கு உட்படாதவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் உடம்பு மனசு உடம்புக்கு தான் எங்கேயாவது போகணும் வரணும் மனசு எங்கேயாவது போய்ட்டு வரும் நான் எங்கேயும் போகிறதும் இல்லை போக்கும் வரவும் எனக்கு கிடையாது இந்த தத்துவ ஞானத்தை மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க அகம் அசத்ரூப்பகா தேகா நான் அசத்த அசத் வடிவமான உடல் அல்ல அசத்துனா என்ன அர்த்தம் இல்லாமல் போற உடம்பு அசத்துனா என்ன அர்த்தம் ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம போறது அது மாத்திரமில்ல அதற்கென்று சுயமாக இருப்பு கிடையாது நகைக்கு தங்கத்தை தவிர இருப்பற்றதோ எப்படி இருப்பற்றதோ அலையானது தண்ணீருக்கு அந்நியமாக எப்படி இல்லையோ இருப்பற்றதோ அதுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது இருப்புன்னு என்ன சொல்கிறது சப்ஸ்டன்ஸா சப்ஸ்டன்ஸும்பாங்க இங்கிலீஷில் அதுக்குன்னு இருப்பு கிடையாது விசாரம் பண்ணி பார்த்தா அது இல்லாமல் போயிடும் இப்போது தங்கம் தங்கமும் தங்க வளையல்னு வச்சுப்போமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வளையலை நீங்கள் வச்சுக்கோங்க தங்கத்தை எங்கிட்ட கொடுத்துருவோம் எவ்வளோ அரி புத்திசாலித்தனமாக கேட்கணும் கேட்கறது கூட ஆ முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது வளையல எங்கிட்ட கொடுத்துருங்கோ தங்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம என்னொன்னா எல்லோரும் தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்கோ வளையில நீங்களே வச்சுக்கோங்க மூக்குத்தியில் இருக்கிற தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்கோ மூக்குத்தியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் செயினில் இருக்க செயினை நீங்கள் வச்சுக்கோங்க தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்கோன்னா என்னாச்சு செயின் இருக்கா என்ன தங்கத்துக்கு வேறாக செயின்னு இல்லை ரெண்டு சொற்களை யூஸ் பண்ணுறோமா இல்லையா கேட்கறது நல்லா இருக்கா இல்லையா செயினை நீங்கள் வச்சுங்கோ தங்கத்தை என்ன கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே வா பண்ணிடலாமே அப்படின்னு தோணும் எங்க வச்சுக்கிறது ஆ செயின்னு ஒன்று தங்கத்துக்கு அந்நியமாக இல்லை தங்கத்துக்கு அந்நியம் அது மாதிரி ஆத்மாவுக்கு அந்நியமாக இந்த உடம்புங்கிறது ஒன்று இல்லை அப்படின் இப்படி இருக்கிற மாதிரி தெரிகிறது அது எதுக்கு சொல்கிறோம்னா அது வந்து அந்த உடம்ப அந்த நகைங்கிறது வளையல்கிறது அசத்து தங்கம்ங்கிறது சத்து வளையல்கிற சொல்லுக்கு தன்னுடைய இருப்பை கொடுத்துருக்கு தங்கம் தன்னுடைய இருப்பை வளையல் என்னும் சொல்லுக்கு கொடுத்துருக்கிறது அதே மாதிரி ஆத்மா தன்னுடைய இருப்பை உடல் என்னும் சொல்லிற்கு உடல் மனம் என்கிற சொல்லிற்கு கொடுத்துருக்கிறது உதாரணம் புரிஞ்சுடும் இங்கதான் கஷ்டம் அதுல சந்தேகம் இல்லை ஏன்னா அது வந்து நீங்க சொல்றது கரெக்டு ஆனா இங்க எப்படி இருக்கே உடம்புன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கே சுவாமி இப்ப என்ன சொல்றதுனா உடம்பை நீங்க வச்சுக்கோங்க உணர்வை எனக்கு கொடுத்துருங்கண்ணா முடியுமா உடம்ப நீங்க வச்சுங்கோ உணர்வை இங்க கொடுத்துருங்கோ கொடுங்க உணர்வை கொடுக்கவே முடியாது உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அதனால இங்க என்ன சொல்றாரு அகம் அசத்ரூபா தேகஹா என்ன இது நமக்கு நம்மளே சொல்லிக்கிற பாடம் நான் இருப்பற்ற உடல் அல்ல ஒரு காலத்தில் இல்லாமல் போகிற உடல் நான் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் வந்திருக்கு இன்னொரு காலத்தில் இல்லாமல் போக போகிறது ஆக அசத்ரூபமான தேகம் நான் நம்ம வளையலுக்கு சமமாக தான் நினைக்கிறோம் வளையல் எப்படி இருப்பற்றதோ வளையல் வளையல் செயின்கிற சொற்கள் எப்படி இருப்பற்றதோ அதே போல இந்த உடலும் உள்ளமும் இருப்பற்றவை உதாரணம் புரிஞ்சாலும் இது கொஞ்சம் கடினம்தான் ஆனாலும் நீங்கள் இதை அதை அப்ளை பண்ணி பண்ணி பார்க்கணும் வளையல் செயின் என்பது எப்படி இருப்பற்றதோ அதை போல இதுவும் இருப்பற்றதே ஆகும் நாகம் தேகோ ஹெசத்ரூபகா உடலும் உள்ளமும் இருப்பற்றது அகம் பிரம்ம ஏவ நான் பிரம்மே இங்குதான் சொல்றேன் மகா வாக்கியம் நான் பிரம்மே பிரம்மம்னு சொன்னா ஜகத் காரணமாக இருக்கிற விவர்த்த காரணமாக இருக்கிற பிரம்மன் தான் விவரத்த காரணம்னா என்ன கேட்க மாட்டீங்களே விவரத்த காரணம் ஒரு பாடம் நடத்தியிருக்கேன் ஆக ஜகத்காரணம் பிரம்மைவ அகம் பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் சமஹா சமஹா ஷாந்தா இதெல்லாம் தான் ஹேது கர்ப்பிசேஷன்கிறது சமஹா ஷாந்தா அப்படின்னா எதனால சமம் அப்படின்னா எல்லா உபாதிகளையும் நீக்கி பார்த்தா சமம் நிரஸ்த உபாதித்வாத் சமம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் சமத்துக்கு எதிர்ப்பதம் விஷமம் சமத்துக்கு எதிரொல் விஷமம் வளையல் செயின்னு திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன் வளையல் செயின் இதெல்லாம் இருக்கேன் விஷமம் தங்கம் சமமாக இருக்குது தண்ணீர் சமமாக இருக்குது அலைகள் விஷமமாக இருக்குது அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வேற்று விஷமம்னா வேற்றுமை சமகானனா ஒற்றுமைன்னு அர்த்தம் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கிறது இந்த இருக்கிறது இருக்கிறதுன்னு சொன்னேன் இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆகையினால் அந்த இருப்பும் உணர்வும் இருப்பாகி உணர்வாகிய இருப்பு இருப்பாகிய உணர்வு சமமாக இருக்கிறது பகவத்கீதை முழுவதும் இதுதான் நிறைய தடவை சொல்லப்படுறது சமம் சர்வேஷு பூதேஷு திருஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத் ஸ்வவினஷ்யம் ச பசிய சமம் நம்ம எல்லாரிடத்திலும் இந்த உணர்வுங்கறது சமமா இருக்கா இல்லையா அனைவரிடத்திலும் உணர்வுங்கற சமமா இருக்கு மரத்திலும் சரி இந்த சொல்ல போன எல்லா பொருளையும் இருக்கிறதுங்கிற அந்த இருப்பு இருக்கு இல்லையா ஜட பொருளையும் இருக்கிறதுங்கிறது இருக்கு இருப்பு இருக்கு அந்த இருப்பு உணர்வுக்கு அந்நியம் இல்ல அதனால உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஆகவே சமஹா தன்ன சொல்ற சமஹா அகம் பிரம்ம ஏவ அகம் சமஹா சமம் பிரம்ம நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன் கீதையில இருக்கு அகம் பிரம்ம ஏவ நான் பிரம்மன் தான் ஆனா எப்படி படிக்கணும்னா சமஹா சாந்தகா பிரம்ம இந்த இது போட்டால் சரியா இருக்கும் ஏன்னா அகம் சமம் பிரம்ம அகம் சாந்தம் பிரம்மைவ அகம் சச்சிதானந்த லக்ஷணம் பிரம்மைவ நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமபத்யாப்ததேகாய தட்சிணா அமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட मैयने उपदेशिक्य, विलिवंद गुरुवे पोत्री, उयवे முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி पोत्री पोत्री, மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன गुरुवाळी, அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஆதிகுருநாஸ்வீ